இறை தூதராகவும் ஒருவர் ஏற்றுக்கொண்டால் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று நபி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதை அறிவிக்கும் அபு சாயித் அதி அல்லாஹு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து இறை தூதர் அவர்களே மீண்டும் என்னிடம் அதை கூறுங்கள் என்று கேட்டார் அவரிடம் நபி சொல்லு அலி வசல்லிவிட்டு மற்றொரு செயல் உண்டு அதற்காக அல்லாஹ் தன் அடியாருக்கு சொர்க்கத்தில் நூறு பதவிகளை வழங்குவான் அந்த இரண்டு பதவிகளுக்கு இடையே உள்ள தூரம் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் போலாகும் என்றும் கூறினார்கள் இறைதூதர் அவர்களே அச்செயல் எது என்று கேட்டார் அல்லாஹுவின் வழியில் போரிடுவது அல்லாஹுவின் வழியில் போரிடுவது என்று இருமுறை நம்பி சொல்லுள்ளாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஒன்று எட்டு எட்டு நான்கு